வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் 26 இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு ஜான் பிச் என்பவருக்கு நீராவி படகிற்கான காப்புரிமம் அமெரிக்காவில் வழங்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு திரிகோணமலையின் பிரெட்ரிக் கோட்டையை ஸ்டீவர்ட் தலைமையிலான பிரிட்டிஷ் படையினர் ஹாலந்து நாட்டவரிடமிருந்து கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதலாம் உலக போரின் ஜெர்மனியின் குடியேற்ற நாடான டோக்கோலாந்து பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் படைகளால் முற்றுகைக்கு உள்ளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலக போரின் போது படைகள் ரஷ்யாவை டனன்பெர்க் போரில் தோற்கடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைனில் சோட்கிவ் என்ற இடத்தில் நாசி ஜெர்மனியர் அதிகாலையில் யூதர்களை அவர்களின் வீடுகளில் இருந்து வெளியேற்றி குழந்தைகள் நோயாளிகள் உட்பட ஐநூறு பேரை கொன்று குவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கண்டம் விட்டு கண்டம் பாயும் நீண்ட தூர ஏவுகணையை தான் சோதித்ததாக சோவியத் ஒன்றியம் அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணம் கிலாலியில் இரண்டு இலங்கை கடற்படை படகுகள் கடல் கரும்புலிகளால் மூழ்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அல்ஜீரியாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது ஜெர்மனிய விண்வெளி வீரர் சோயூஸ் விண்கலத்தில் விண்வெளிக்கு பயணமானார் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜேம்ஸ் பிராங்க் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு திரு வி சுந்தரனார் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்னை தெரசா நோபல் பரிசு பெற்ற மேக்கடோனிய இந்திய அருட் சகோதரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அ அமிர்தலிங்கம் ஈழத்து அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வி தட்சிணாமூர்த்தி ஈழத்து தமிழ் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆ ஜே கனகரத் ஈழத்து இலக்கியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொன் சிவகுமாரன் ஈழ விடுதலை போராட்டத்தில் நஞ்சு அருந்தி உயிர் நீத்த முதலாவது போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜ் கிரண் இந்திய திரைப்பட இயக்குநர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேனகா காந்தி இந்திய அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு யோகான் பிரான்ஸ் என் கே ஜெர்மன் வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அபலா போஸ் வங்கால சமூக சேவகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு எஸ் வாசன் திரைப்பட தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு என் பி அப்துல் ஜபார் சிறுகதை எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு த சரவண தமிழன் தனித்தமிழ் அறிஞர் நூலாசிரியர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மாதிரி தமிழ் திரைப்பட கதை வசன மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே